வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி முன்னூற்று முப்பத்தி மூன்றாவது செய்தி சேவை ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது தை மாதம் ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் தைப்பூச விழா தொடக்கம் பழனி கோவிலில் இருபத்தி தேதி தேர்வோட்டமானது தொடங்குகின்றது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒட்டன் சத்திரம் சந்தையில் காய்கறிகளின் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது திண்டுக்கல் அருகே நத்தம் மாடிப்பட்டியில் பதினேழாம் தேதி ஜல்லிக்கட்டு காலைகள் முன்பதிவில் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அலுவலகம் ஏழாம் தளத்தில் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பாக குழந்தைகளுக்கென பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள சாலை பாதுகாப்பு காட்சிக் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் துவக்கி வைத்தார் பொங்கல் பரிசை வாங்க முடியாதவர்கள் பொங்கல் முடிந்த பிறகும் அதனை வாங்கிக் கொள்ளலாம் என உணவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் இந்திய ராணுவத்தின் கூட்டுப்போர் ஒத்திகை சாகசங்கள் நிர்மலா சீதாராமன் பார்வையிட்டார் பல்கலைக்கழக ஆர்ப்பாட்ட வழக்கு மூன்று ஆண்டுகளுக்கு பின் கண்ணையாகுமார் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தில்லி முதல்வர் கெஜ்ரிவால் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இந்தியாவின் வளர்ச்சிக்கு தன்னலமற்ற சேவை பிரதமர் மோடிக்கு பிலிப் கோட்லர் விருது வழங்கப்பட்டுள்ளது பசுக்களை தத்தெடுத்தோர்க்கு பாராட்டு விழா ராஜஸ்தான் மாநிலம் அரசு அறிவித்துள்ளது வள்ளூர் அனன் நிலையம் எண்ணூரில் சாம்பல் கொட்ட விதிக்கப்பட்ட தடைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது ஓடும் ரயிலில் இருந்து பயணிகள் ஏறி இறங்கும் பொழுது விபத்தில் சிக்கி உயிரிழப்பு ஏற்படுவதைத் தடுக்க ரயில் வண்டிகளில் நீல எச்சரிக்கை விளக்கு பொருத்த மேற்கு ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது உத்தரப்பிரதேசத்தின் அலகாபாத்தில் உள்ள பிராக்ராஜில் கும்பமேளா நிகழ்வில் மாபெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் கார் வெடிகுண்டு விபத்தில் நாற்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் அமெரிக்காவில் கடும் பனிப்பொழிவால் ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஒப்பந்தமின்றி பிரிட்டன் ஐரோப்பியா ஒன்றியத்தை விட்டு வெளியேறுவதை காட்டிலும் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றத்தை முடக்க வாய்ப்பு அதிகம் என்று பிரிட்டிஷ் பிரதமர் தெரசோமே கூறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தோனேஷிய விமான நிறுவனங்கள் தங்களது உள்நாட்டு சேவை கட்டணங்களை கடந்த வாரம் வெகுவாக குறைத்திருக்கின்றன சில பயணங்களுக்கான கட்டணங்கள் அறுபது விழுக்காடு வரை குறைக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா சிறையில் உள்ள மும்பை தாக்குதல் குற்றவாளிரான இந்தியாவுக்கு நாடு கடத்த வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குர்தீஷ் போராளிகளை தாக்கினால் பொருளாதார பேரிழவு ஏற்படும் என்று துருக்கி நாட்டிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் வணிகச் செய்திகள் வீடு வாங்குவோர் அதிகரித்திருப்பதால் வீடு விற்பனை ஏழு புள்ளி வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு நிதி ஆண்டுக்கான நிதி பற்றாக்குறையை கட்டுக்குள் வைப்பது என்று பொருளாதார நிபுணர்கள் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ளிணை என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் விளையாட்டுச் செய்திகள் பாகிஸ்தானை வீழ்த்தியது தென்னாப்பிரிக்கா மூன்று புள்ளி தொடரை வென்றுள்ளது இந்தியாவுக்கான எதிரான ஒரு தொடரை நாங்கள் வெல்வது எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தையும் நம்பிக்கையை என்று ஆஸ்திரேலிய அணியின் துணை கேப்டன் அலெக்ஸ் காரே தெரிவித்துள்ளார் கோவையில் நடைபெறவுள்ள ஹிரோ ஐ லீக் கால்பந்து போட்டி தொடரில் சென்னை சிட்டி எஃப்சி அணியும் கயூஸ் ஈஸ்ட் பெங்கால் அணியும் மோதவுள்ளன திரைச்செய்திகள் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் இரண்டாவது முறையாக பிக் பாஸ் ரைசா வில்சன் நினைந்துள்ளார் அனைத்துமே கடவுள் கையில் இருக்கு என்று விசுவாசம் வெற்றி குறித்து அஜித் தெரிவித்துள்ளார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்